everyone on the ground like that we must <laughs> say ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆவங்கள் நடக்கும். நிறை செய்யட்டும். தவறு செய்யாதபடி. சாகித் உமேவானோ. அதனால நடக்க பெற்ற சத்தியத்தில் நந்தில நியாயமாக நந்திகளில் நல்லா எல்லா நிறைய பேர் கட்டாயம் அஞ்சு வருமானம் முதலில் கைகளின் மக்காக அல்லாவுடைய நேரடியாக அறிந்தது ஒரு மன்ற வாழ்க்கையிலும் இதெல்லாம் உலக அடையாள இருந்தால் நிரந்தரமாக உலகத்தில் இதெல்லாம் சென்ற கத்தாலம் ஆகிய உடனிருந்து நோய்கள் எந்த நேரமோ என்கிற அந்த நோய் ஒன்று வறுமை தெரியவில் அந்த நிரந்தரமானதுல நஷ்டம் வந்துட்டு இருந்தா அது நிரந்தரமான கவலை வந்துட்டு இருந்தால் அது நிரந்தரமான கவலைதான் அந்த செம்பரேரியதான் ரெண்டு நாளைக்கு தானே என்ற அந்த செஞ்சு நாட்டில் அல்லது நேரடியார்கள் அன்பு சமத ஒரு மனுஷன் எடுத்துக்கொண்டா அந்த மனுஷன் உடம்புல சில நோல்கள் அதே போல உள்ளத்தில் இருக்கிற நோய்கள் உடம்புல இருக்கிற நோயே அந்த நோய் இருந்தோ இல்லையோ அவனை பார்த்து நரகவாதி என்று சொல்லப்படையதால இவன் நலகவாதி கிட்னி கிட்னி நோயில் பாதிக்கப்பட்டிருக்கான் அதனால இவன் நவகவாதி புடிச்சிருக்க அதனால இவன் நவகவாதி எங்கே சொல்லப்பட்டிருக்கான் இல்லை உடம்புடைய நோயை வச்சு அவன் சுர்த்தவாதி நலகவாதி நடிக்கிறதில்லை உள்ளிட்ட நரகவாதியாக்கவாதியா உள்ளி எப்படி உடம்புல நிறைய நோய்கள் இருக்க இந்த நோய நாங்க குணப்படுத்த இந்த நோய நாங்க இந்த நோய நாங்க சுத்தப்படுத்தணும் உள்ளத்தில் இருக்கிற நோயோட் பண்ற நரகம் உள்ள நரகம் அந்த தோற்கண்டி வாருங்கள் அது நெல்லணியாளர்கள் அன்பு சவாலர்களே இப்படி இந்த உள்ள இருக்கிற நோயில ஒரு நோய்தான் உங்களுக்கு தெளிவிக்கொண்டு போவது ஒரு தகவலாம் உள்ளத்துல நோய்கள் இன்றைக்கு இதுல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை சில ஊர்கள வச்சிருக்கிற அவருக்கு கொய்யாரு இப்படி ஒவ்வொரு தேடுகள் சகோதர தெனிவர்களே வாக்குறுதியுடைய பார்வையில நீங்க விரும்பினோ விரும்பலையோ அவன் யாருன்னா பச்சை உணாதி வாக்குறுதியை மீன்றவன் இவன் உணாவித்து இவனுக்கு அவங்கள உதவி இல்லை இவங்க வீட்டில் அல்லாத உதவி இல்ல இவன் குடும்பத்தில் ஆவிதாய் இருந்தாலும் பெரிய ஒரு ஆசிரியராயிருந்தாலும் பெரிய ஒரு ஆரியா இருந்தாலும் பெரிய ஒரு ஆசிரியராயிருந்தாலும் அல்லாத ஞானத்துக்குரியவராக மாறிக்கொண்டிருக்கிறார் அல்லாத ஞானத்துக்குரியவராக அல்லாஹி நல்ல அன்பு சகோதரர்களே அல்லாவே அவனை பத்தி செல்ல நேரம் என்ன சொல்றா தெரியுமா நிச்சயமான அல்லா வாக்குமீராவன் அதே போல அல்லாவுதானா முன்னிங் சொல்றான் நீங்க வாக்குமாறக்கூடாது நீங்க பார்த்து மாறக்கூடாது மேலானவர்களே அல்வா விட்டாதா இஸ்மாயி நபியை பத்தி சொல்றான் யார பாத்தி இஸ்மாயி நபியை என்ன சொல்றான் தெரியுமா ஒரு பொறுப்பில் அவங்கள பண்ண அழித்தலாம் அவங்க நமைய நாயகமே கொஞ்சம் அவதரை பத்தி நாம இஸ்மாயில் அழைத்தலாம் யாரு உண்மையான வாக்கு மீறாதவரே எந்த சந்தர்ப்பத்திலும் கொடுத்த வாக்க நிறைவேற்றவில்லை எப்படின்னா சின்ன பிள்ளையில பாப்பா கனவு கண்டுக்க மகன் கேள்ந்த மகன் சொல் என்ன சொல்ல பொறுமையாள மகன் வார்த்தையை சொல்லித்தாரே இப்ப பாப்பா கத்தியோட வார்த்தை வாப்பா கத்தியோட வட்டத்தோட இப்ப மகன் ஓடல்ல வா நிறைவேற்றதுக்கு முன்னுக்கு வாராரு இதா செல் தான் நபிய நாயகத்தை யார கூட விஸ்வாய் நபியை பத்தி இப்படி செல்வீங்க அவர் வாக்கு உண்மையான வெளியே வாக்குல மாறு செய்யிறேன் எல்லா கேடு அஞ்சு நேரமும் தான் பாங்கு சொல்றாரு அதுல ஐயா மரா ஐயா மரா அப்படின்னு சொல்ற நேரம் தொழையின் பக்கம் வாங்க வெற்றியின் பக்கம் வாங்க நேரம் இதை வீழ்ச்சி என்ன சொல்றாங்க இவங்க உள்ளத்துல நாங்கி பாக்கப்படுவோம் இவருக்கு நாங்கள் உணவுகள் போதிய பழக்கிறோம் ஒழிக்கிறோம் மறைகிறோம் இருந்து பின் இல்லாத நாய் நடிக்கிறோம் இதெல்லாம் உள்ள திரங்குடைய நோய் அறிவிக்கிறாங்க ஒரு நாள் என்ன குருந்தாங்க இருந்த நேரம் நான் சின்ன பிள்ளை என் உண்மா என்ன கூப்பிட்டு என்ன கூப்பிட்டு வாங்க உங்களுக்கு தாமர் அழித்து வருகிறது இவர் சொல்றாரு நான் இவர உமா என்ன பூ கூட்ட அப்புறம் வீட்டுல இருந்த இவர உமா ஒரு சாமான்தார்க்கு சொல்லி என்ன கூப்பிட்டேன் சொன்னாங்கிலேயே உன் கையில ஈத்த படம் இல்லாம நீ சும்மா உன்ன பிள்ளையரை கூப்பிட்டு சொன்னாங்க நிம்மதியோம் பொய் அவன் வாழ்க்கையில நிம்மதியாக கட்டையும் அழிச்சிடும் மலக்குமார்கள் எங்கள் தெய்வமா ஒரு ஹரிசு வருகிறேன் யாராவது மனக்கு ஒரு மனக்கு என்ன செய்ய வர அவன் செல்வ கொய்யான அவன் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த நாட்டம் எப்படி இருக்கூரத்துக்கு அதிகமாக அதிகமும் அந்த மலத்துமார்கள் நிறைஞ்சிருவான் மலத்துமார்கள் தூரமாகிருவான் சல்லதா தான் சொன்ன அவனுக்கு நெல்ல நேர்வரிகளை கட்ட வரியை தெரிந்திருப்பான் அல்லாவுடைய நெல்ல ஜாதி அன்பு சொல்றேன் இருக்கிற உங்கள் நோயே இந்த நோயெல்லாம் இல்லாம ஒன்று வாக்குறுதி உண்மையான சின்ன சிலைய சின்ன பிள்ளைகளுக்கு தெரிவிக்கொடுக்கிறோம் உண்மையாள எந்த அளவுக்கு வாக்குறுதியில உண்மையான எத்தனை பேரை ஏமாத்திருக்கிறேன் எத்தனை பேர் மனதை உடைச்சிருக்கிறேன் எதத்தில் விடாதி ஒன்று கொண்டாட்டில் நமக்கு வந்திருக்கிறது ஒரு அமானம் தங்க மனைவி நம்பி வந்திருக்கிறார் குடும்பத்தை விட்டு வந்திருக்கிறார் தன்னுடைய தாய் தந்தர்களை விட்டு வந்திருக்கிறார் உறவுகளை விட்டு வந்திருக்கிறார் கண்ணியமாக மரியாதையாக நடந்து கொள்ள பிள்ளைங்கள் ஒரு அமானம் அதே போல தமிழக பேச்சுக்கள் ஒரு அமான மகன் சொல்றீங்க ரஸ் சொ அந்த ரகசியத்தை பாதுமான கொஞ்சம் கூட்டாளிமா ஒருத்திர மறக்க அவரு ரகசியத்தை பாதுகாத்தார் வார்த்தையை சொல்றாரா இருந்தா நம்பி சொல்றாரு நீ எந்த அளவுக்கு பாதுகாப்பா தெரியுமாத்தில குமரவீராவுல சமூக வந்து கேட்கிறாங்க அவங்காவை கல்யாணம் முடிச்சு கொள்ளுங்கள் எந்த மகள் கல்யாணம் முடிச்சுக்கொள்ளுங்களேன் என்று திரைத்த உடனே அவங்களுக்கு முக்கியத்துவம் ஆண்டுங்கள் இல்லை இல்லை நின்று நான் முடிச்சு போக வேண்டும் இல்லை முடிக்க மாட்டேன் சொல்ல வேண்டும் அமைதியா இருந்தால் இது அப்படின்னு உம்மரத்தில் மனதை என்ன முடிச்சதுக்கு பின்னாலியவாக ஒரு கோதம்பாரு என்ன அவக்கேட்டு இப்படம் உஸ்மான விடவும் எனக்கு ஒரு நல்ல ஒரு மருந்தகன் கிடைச்சிருக்கிற என்ற ஒரு வார்த்தையை பேசுறாரு குமர உடனே மௌனமாயிருந்தேன்னு தெரியுமா நீங்க கேட்டு வந்த நேரம் ஒன்று ஆம் சொல்லிருக்கணும் இல்ல இல்லைன்னு சொல்லி இருக்கணும் ஆமன் தெரியுமா ஒரு நாள் நபித்தள்ளல் தேசிக் கொண்டிருக்கிற நேரம் ஒருவேடிக்காக அந்த இப்ப நீ விளையாடுற மற்றவனுடைய மானத்தை பதற்றத்தில் நீ இருந்தா அதே போல ஒன்ற மாதத்தை பாதுகாக்கிற விஷயத்தில் நீ எப்படி இருக்கிறாயும் என்ன போறாது அப்படின்னு இந்த அன்ப இருக்கிற ஒவ்வொரு ஊட்டாவுடைய நெல்லரியார்கள் அன்பு சோகர்களே பாத்தி மாதிரி எப்படி இவங்க ஒரு சகபால நேரத்தில் இருக்கிறாங்க இருக்கிற நேரம் அதுக்கு பின்னா ஒரு விஷயத்தை சொன்னாங்க ஆயா நாயகி ரவி அல்லாவுங்க அல்லாவுடைய நெல்லரியாக சொல்லலை முதலாவது குடும்பத்தில் வந்து அமான் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக இன்னைக்கு நாங்க அல்புல முகத்துல திருப்பி இருக்கு அல்புல நிபாக்கிருக்கு அல்புல ஒரு சந்தோஷம் இல்லை முசாபா செய் அல்புல ஊட்ட உண்மை அறிவுறது என்னங்க கடைசி என்ன கடைசி காந்தி சமாதானம் கிடையாது கட்டணமும் கிடையாது இல்லை சந்தோஷமாயி என்னால் உனக்கு கஷ்டம் நெல்லவர்களுடைய பண்பு இல்லை நெல்லவர்களுடைய பண்பு இல்லை நாளைய நாளையில என்ன சொல்ற எப்படி ஆரம்பிருந்து கரைகோடு தாக்கும் எல்லாரையும் அல்லாவுக்கால ஒன்று சேர்ப்பான் ஒன்று சேர்த்து கொடி கொடுக்கப்படும் ஒவ்வொருத்தரும் கொடிய பிடிச்சு இந்த சூழ்ச்சி செய்தவன் இவன் தான் செய்தவன் இவன் தான் நம்பிக்கு ஒளிச்சு யாரும் தண்ணாது செய்யறோம் எல்லோருக்கும் முன்னிலையில் ஆகும் நம்மளை வெளிப்படுத்துவான் அந்த சௌபாத்திரையாவது அந்த மன்னிப்பு கிடையாது அந்த அந்த இசை கிடையாது அமானியத்தில் ஆக்கமிச்சிருந்தே கொடுத்து கொடுத்திருங்க மன்னிப்பு பேச வலக்கி உங்கள சுத்த பிடிச்சிருந்தாச்சிருந்திருந்திருந்தா சொல்லுது மனசாட்சிகள் சொல்லி சொல்றோம் இந்த மனசாட்சியால் நீங்க நரகவாதி அர்த்தம் அன்புகுறி இஸ்லாமியர் தகவல்கிறேன் அல்லாவே நிலவியாளர்களே எனவே உலகத்திலே அல்லாஹ் எ ஒரு சந்தர்ப்பா நீ எங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நெல்லவன் நேர்மையானவன் நீளமானவன் உண்மையானவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நேர்மறை காட்டிருக்கிறான் யாருக்கு அல்ல நேர்மறை காட்டுவார் என்றால் யாரா பொருத்தி கொள்வார் என்றால் வழியில போவாங்க அவர்கள் பேசில பேட்டி அவர்கள் செய்த பின்பற்றுவார்கள் அன்புக்குரிய கொஞ்சம் பணமாக இருந்தாலும் கொஞ்சம் ஞாபகத்தை பெருமைக்கணும் கொஞ்சம் பெரிசா வாழணும் பெரிய ஓடணும் பெரிய வீட்டை கத்தனும் எங்களுக்காக அந்த உங்களை அழித்து போட்டோம் நேர்மையானவன் உண்மையானவன் இவன் அல்லாக்கு பயின்ற முறையில் யார் வரஞ்சு இப்படி இருக்கிற நேரம் மற்றவங்களுடைய நிலைமைகளை பார்த்து இவனுக்கு ஒரு ஆதரவு நானும் ஓட்டணும் நானும் கூட கட்டணும் நானும் நானும் நாலு பேரு போல நல்லா இருக்கணும் எந்த நோக்கத்தில் சூழ்ச்சி செய்யலாம் இருக்கிறார் வியாபாரத்தில் நேர்மையா நடந்தவர் நீலமா நடந்தவரு இப்ப என்ன செய்வோம் தண்ணி கடக்கிறார் இப்ப தண்ணிய கலந்து வியாபாரம் பண்ணினாரு மாசா வளமையா செஞ்ச லாபத்தை லாபத்தை எடுத்துக்கிட்டு சந்தோஷத்துல ஒரு மருந்து அப்படியே தூக்கம் எழுதி பார்த்தா கொண்டு வந்த பைய தானும் இவ பே அங்க பார்த்தாரு நேர பார்த்தாரு குரங்கு தேக வச்சிருந்த கொஞ்ச நேரம் அந்த குரங்கு தேக வீர போடு பெரிய தண்ணி இருக்கி பாலு தண்ணிய கலந்தாலே அந்த தண்ணியில கலந்த அந்த தண்ணியோட நீலமா என் உண்மையானுடைய அடையாளம் முனாசிமுடைய அடையாளமோ அதுல ஒன்றும் போய் பேசுவான் வாக்களித்த போட்டா சகோதர பெரியவர்களே அந்த ரெண்டு மணி வரக்காக இருக்கிற மணிக்கு போட்டு மணி வரக்காக வேண்டியிருக்கிற இதுவும் ஏமாற்றம் இருக்கிறேன்》ஏமாத்த <the> <this way from Manchester> <the Start> இதுவும்ிகள் அரசியல்வாதிகள் போய் வாயந்தாலே போய் ஏன் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் நீங்க செய் ம முதலாதி வியாபாரிகள் நீங்க நேர்மையான முறையில் வியாபாரத்தை செய்ய நீங்க கல்யாணம் பண்ணும் சரி நீங்க எண்ணாவும் நம்பிக்கை இருக்கிறோம் ஆயிரம் ரூபாய் லாபத்துக்காக பொய்யா இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் நீங்க அந்த பொய்ய செல்லி அந்த ஆயிரம் ரூபாய் நீங்க எடுத்து பத்தாயிரம் ரூபாய்க்கு அதுல பழக்கத்தில் உங்களை பிள்ளைகளை பெரிய தலைவர்த்த பயந்து மயந்து வியாபாரம் பண்ணு பயந்து பயந்து பேசு பேசுகிற ஒரு கேசி பழக்கி கட்ட சொல்லி மிகப்பெரிய ஒரு மகான் உமா எப்படி வளர்த்த உமா வளர்த்த வளர்த்த மகே எந்த கட்டத்திலே நீ போய் சொல்ல போறாது உமார தர எந்த எனவே இங்க வாழ்க்கையை நாங்கள் கருத்தில் கொள்ள விளங்கும் ஒருவருக்கு ஒருவர் உண்மையான நேர்மையான சிவத்தில ஒன்றாம் அம்மாநிலத்தில வாக்கில நம்பிக்கை இருப்பார் அதனால் அங்கு புரி அல்லாவுடைய நெல்லடியாக எழுந்து சோதனை ஒவ்வொருத்தரும் எங்களை பார்த்து நெல்ல வெள்ளி நெல்ல மன்தரே நம்பலாம் ஏமாற்ற மாட்டாரு துறதைய மாட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் வாழ்ந்து மரணிப்பதற்கு எல்லாம் அல்லா ஜல்ல ஜெயாலவும் நம் அனைவருக்கும் வராக யாவது பாவம் பெல்லாம் மன்னிப்பாயாக சென்றோர்கள் குழந்தைகள் அனைவரையும் பாவா நீ மன்னிப்பாயாக இறுதி மொழியை அழகாக இருந்தவர்களாக الْحَمْدُ <تصفيق> لِلَّهَ <تصفيق> <تصفيق> <تصفيق>